صلی علی سیدنا محمد للنبی الامی وعلا آلہی واصحابہی وسلم تسلیم قال اللہ ربنا جل وعلا خی کلامه القدیم بسم اللہ الرحمن الرحیم فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِمْتَ لَهُمْ وَلَوْ كُنْتَ فَلَّنْ غَلِيظَ الْقَنْبِ لَوْ فَلُّوْ مِنْ حَوْلِكَ சதப் அல்லாஹ் மூலாநல்லது பெருகவர்களே அல்லாஹுடைய அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சீராவை தொடர்ந்து ஒரு பரிமாற்றம் பிரஸ்தாபம் செய்யக்கூடிய வாய்ப்பினை நான் அன்பிற்குரிய பெருமக்களை குடும்பம் என்பது குடும்பம் எங்கே தொடருகிறது என்றார் என்பார்கள் நபியினுடைய பூட்டனார் ஹாஷிம் அவர்களில் இருந்து தொடரும் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீர் இப்ராிம் நபியினுடைய அல்லாஹு இஸ்மாயில் அலி அவர்களை தேர்ந்தெடுத்தில் நபி அலிஹிசலாம் அவர்களுடைய மக்களிலேயே பனு கினானா என்ற கோத்திரத்தாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர்களிலேயே துறைஷி குலத்து மக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த மக்களிலும் கூட பனு ஹாஷிமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் பலு ஹாஷிமில அல்லாஹ் என தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொல்லுவார் நபியினுடைய குடும்பம் என்பது அவர்களுடைய பாட்டனாருடைய தந்தை கூட்டனாரிலிருந்து தொடங்குகிறது நபியினுடைய தகப்பனார் பேர் அப்துல்லாம் அவர்களுடைய தகப்பனார் நபியினுடைய பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய தகப்பனார் நபியினுடைய கூட்டனார் வேறு ஹாஷிம் என்று பெயர் பெறுகிறது அன்று வாழ்ந்த சமூகத்தில் பெரிதாக மதிக்கப்பட்ட ஒரு பெரியவர் கிட்டத்தட்ட ஊருடைய ஆளுமை பொறுப்பை பெற்றவர் காபத்துள்ளாவுடைய பராமரிப்பையும் அன்றே ஹர்ச்சுக்கு வரக்கூடிய மக்களுக்கு உபசரிக்கும் விருந்து பொறுப்பையும் எடுத்துக்கொண்டவர் வரலாறுகளிலே நாம் இப்படி பார்க்கிறோம் சரீது என்ற உணவை ஹாஜிகளுக்கு முதல் முதலாக வழங்கி வரலாற்றை தொடர்ந்தவர் ஹாஷிம் என்பவர் தான் சரீதுன்னு சொல்லி ஒரு உணவு இருக்கு நாம தமிழ் அதை தக்கடின்னு சொல்லுவோம் ரொட்டிகளை அல்லது மாவை தட்டி போட்டு இறைச்சியோடு செய்யப்படக்கூடிய ஒரு விதமான உணவு அன்னைக்கு அறவியர்களுடைய உணவிலேயே உயர்தரமான உணவு அது தக்கடி வகைதான் வரலாற்றிலே இயற்பெயர் அது பெயர் வந்து ஒடிச்சு போட்டு தக்கடி தயார் பண்ணக்கூடியவர் அர்த்தம் சரீது உணவை தயாரிக்க கூடியவர் ரொட்டிகளை பீத்து உழைத்து போட்டு பொருள்படும் வார்த்தையே அவர்களுக்கு பேரா இந்த உணவை தயாரித்து விருந்தாக வழங்குவதாக மக்களில் வாழ்ந்த குறைசி மக்கள் வியாபாரத்திற்காக மேலைய நாட்டிற்கு வருடத்திற்கு இரண்டு பயணம் மேற்கொள்ளுவார்கள் கோடை காலத்திலே ஒரு பயணம் குளிர்காலத்திலே ஒரு பயணம் குளிர்காலத்திலே கோடை காலத்திலே இன்றைய சிரிய நாட்டிற்கும் வருடத்திற்கு வியாபாரத்திற்காக சொல்ல போனால் அரபு குளத்திலேயே பெயர் அறியப்பட்ட விவரமான பெரிய வியாபாரியாக வர்த்தகராக இருந்திருக்கிறார் வருஷத்துக்கு இரண்டு பயணத்தை ஆரம்பித்து வைத்தவர் சிறப்புகள் நிறைய சொல்றாங்க ஹாஷிமுடைய மகன் அப்துல் முத்தலிப் அதுக்கு அடுத்து நபியினுடைய பாட்டனார் அவங்களுடைய ஒரு முறை அப்துல் முத்தலிபினுடைய தாயாரை திருமணம் செய்து தாயாருடைய பேர் சல்மா சல்மாவை திருமணம் செய்து சல்மா கருவுற்றதுக்கு அப்புறம் வியாபாரத்துக்காக போன ஹாஷிம் போன இடத்துல பலஸ்தீனுக்கு பக்கத்திலேயே மௌத்தா போயிட்டார் நபியினுடைய பாட்டனாரும் தந்தையை காணாமல் பிறந்தவர்கள் அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் பிறந்தாங்க அதுக்கடுத்து அவங்களுடைய வளர்வு அதற்கடுத்து அவர்களுடைய பிராயம் வந்தது அப்துல் முத்தலிமுடைய பொறுப்பு அவர்கள் தன்னுடைய தந்தையின் இடத்தை வகிக்கும் போது ஹாஷிமுடைய இடத்தை அவங்க பிடிக்கும் போது மக்காவினுடைய பொறுப்பு அவங்களுக்கு வருது இவங்க காலத்தில் நடந்த இரண்டு பெரும் வரலாற்று நிகழ் நிகழ்வுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா முத முதல்ல தூந்து போய் கிடந்த ஜம்சம் கேணியை தோண்டியது இவர்கள் தான் ஜம்சம் கேணி அவங்களுடைய காலத்தில் தூந்து போச்சு அறவே அடையாளம் தெரியாமல் ஆகிப்போச்சு அவர்களுடைய உள்ள போட்டு தங்க பொருட்களையும் இன்ன பிற பொருட்களையும் வாள்களை எல்லாம் உருக்கி காபாவுடைய கதவாக இட்டு போட்டார் என்று வரலாறு சொல்லுகிறது முத முதல்ல தூந்து போனியை புதுப்பித்தது எனக்கு பத்து ஆண் குழந்தை பிறந்து பத்து பேரும் என்னோடு சேர்ந்து உதவுகிற தர்மத்தை பிராயத்தை அடைந்து விட்டால் பத்து பேத்துல ஒருத்தர நான் அறுத்து பொறுப்பானி கொடுக்கிறேன் பழிகின்ற இந்த நேரத்தில் செய்யப்பட்ட நேர்ச்சி தான் அதுக்கடுத்து கொஞ்சம் காலம் கழிச்சு பாத்தீங்கன்னா வரலாறு அதே வருஷத்தில் மாதம் எமன் தேசத்தினுடைய அன்றைய யமன் நாட்டினுடைய தலைநகர் சொன்னா பொருளாதாரத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் பெயர் போன நாடு அன்னைக்கு அந்த நாட்டினுடைய ஓர் பேரரசன் மக்காவை நோக்கி காபத்துள்ளாவுக்கு ஹச்சுக்காக படை ஹாஜிகளுடைய கவனத்தை எல்லாம் ஈர்க்கணும் நமது நகரத்தின் பக்கம் திருப்பி ஒரு பிரமாண்டமான அந்த ஆலயத்தையும் தரிசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த ஹாஜிகளுடைய கவனத்தை அங்கே ஈர்க்க அவருடைய எண்ணம் கேள்விப்பட்டு அமைக்கப்பட்டிருந்த அமைப்புகளை எல்லாம் சிதிலப்படுத்திட்டு காலையில ஆலயத்துல உள்ள போய் பார்த்தது இருக்கிற அலங்கோலத்தை பார்த்த உடனே அமைப்பாளருக்கு கடுமையான கோபம் யார் செய்திருப்பார் இவருடைய கோபம் எல்லாம் காபாவின் மீது திரும்ப சுமார் ஆயிரம் வீரர்களை கொண்ட படையை வகிப்பது எண்ணிக்கை அறுபது ஆயிரம் பேர் வரலாற்று ஆசிரியர்கள் ஒப்பீடு சொல்லுவார்கள் இந்த படையை வைத்து மக்காவை மட்டுமல்ல மக்காவை சுற்றி உள்ள பல நகரங்களை அடியோடு தகர்க்க முடியும் பெரிய பலம் படையை எடுத்துட்டு வந்துறார் வரலாற்றில இப்படி ஒரு குறிப்பு இருக்கிற குறிப்பு ஏற்படுகிறது மக்காவை நெருங்கி வருகிறார் மக்காவுக்கு வெளியில மேஞ்சுக்கிட்டு இருக்கிற சில ஒட்டகங்களை புடிச்சு வச்சுக்கிறாரு அப்துல் முத்தலீப் அவர்கள் அவர்களுடைய ஒட்டகமும் அதில் மாட்டிக்கிது ரபிகள் நாயகத்தினுடைய பாட்டாளர் அப்துல் முத்தலீப் மக்காவுடைய பொறுப்புதாரி காபாவுடைய பராமரிப்பாளர் நேர போய் அந்த படையில பேரம் பேசுறாரு அப்துல் முத்தலீப் வர்றாருன்னு சொன்ன உடனே அவங்க பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க ஏதோ சமாதானம் பேச வர்றாரு நிகராணியா இருக்கிற நீங்க சாதாரண கேவலம் உங்க ஒட்டகத்துக்காக பஞ்சாயத்து பேச வந்திருக்கிறீங்களே முதல் சொன்னாரா ஒட்டகம் ஏன் அதனால அதை பத்தி நான் பேசுவேன் காபாவுக்கு உரியவே அதை பத்தி உன்னை பஞ்சாயத்து பேசிக்கலாம் நீ ஒட்டகாவை அதற்க துணிந்த போது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் அல்லாஹரின் சாதாரணமான பார்ப்பதற்கு உருவத்திலே சிறிய மிக சிறிய குருவிகளை கொண்டு அந்த படையை அடித்தொழித்தான் அவைகளுடைய அழகினால் சுமந்து யானையின் மீது அமர்ந்திருக்கிற உச்சித்தலையிலே கல் போடப்படுமா வீரனுடைய ஆசன வாயு அந்த கல் வந்து யானையினுடைய முதுகு ஊடுருவி யானையின் வயிற்று கீழே விழுமாம் வீரனும் யானையும் ஒரே நேரத்தில் சரிவார்கள் காரணம் அந்த கல் அந்த கல் எங்கிருந்து கொண்டு வரப்பட்ட கல் நரகத்தில் இருந்து எடுத்து கொண்டாடப்பட்ட சமூகம் அவர்களை அழிப்பதற்காக நரகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட கல் அதில் மிஞ்சிய கல் தான் இங்கே கொடுத்து அனுப்பப்பட்டதாம் மேலாத்திற்கு போயிருந்தது குவிந்து கிடந்த கற்களை பார்த்தார்கள் விளக்கம் சொல்லப்பட்டது அவர்களுக்கு லூத்து நபிகளுடைய கூட்டத்துக்காக எடுக்கப்பட்டு இந்த யானைப்படையை அழிப்பதற்காக கொடுத்து விடப்பட்டது போக மிச்சக்கல் இங்கே கிடக்கிறது என்று சொல்லப்பட்டதான் அப்போது இரண்டாவது அங்கு காலத்தில் நடந்த இரண்டாவது பெரிய நிகழ்வு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த யானைப்படை இப்போது இது நடக்கும் போதெல்லாம் அண்ணல் நபிகள் சல்லல்லா செல்லும் இன்னும் பிறக்கவில்லை இதிலிருந்து சரியா 50 நாள் கழிச்சு இதுநடந்தது வரலாற்று குறிப்புப்படி KP 571 फेब्रुवारी மாச கடைசி அல்லது மார்ச் மாத துவக்கம் என்று குறிப்புவார்கள் حضرت رسول الله صلى الله عليه وسلم 50 நாள் கழிச்சு KP 571 ரபiul அவ்வல் மாதம் 39 இன்னொரு குறிப்பின்படி 31 12 கிபி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு ஏப்ரல் மாசத்திலே நபிகள் நாயகம் நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனார் அப்துல்லா அவர்களுக்கு திருமணம் செய்யப்பட்டு உயர்ந்த குல பெண்ணான ஆமினா அவர்களை திருமணம் செய்யப்பட்டு அவர்களுடைய மனைவி கருவுற்றிருந்த போதே நபிகள் நாயகத்தை சூளுற்றிருந்த போதே திருமணத்திற்கு திருமணமாகி சில காலங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார்கள் இந்த தருணத்திலேயே குடும்ப தேவைக்கு பழம் பேரிச்சம்பளம் வாங்கி வருவதற்காக மதீனா புறப்படுகிறார்கள் நபியனுடைய தந்தை அப்துல்லா மதீனாவுக்கு எதுக்கு வந்தாங்கன்னா பேரிச்சம்பளம் வாங்கிட்டு வர்றதுக்காக ஒரு குறிப்பின்படி இன்னொரு குறிப்பின்படி மதீனா வழியாக ஷாம் தேசத்திற்கு இன்றைய சிரியாவிற்கு வியாபாரத்திற்காக செல்லுகிறார்கள் போய் வியாபாரத்தை முடிச்சுட்டு திரும்ப வருகிற வழி மதீனா வந்த மக்காவிற்கு வர வேண்டும் வருகின்ற போதே நோய் வாய்ப்பட்டு என்றும் குறிப்பிடப்படுகிறது சரியான வரலாற்று ஆசிரியர்கள் கருத்துப்படி குழந்தை இன்னும் பிறக்கவில்லை பேரித்தம்பழம் வாங்குவதற்காக குடும்ப தேவைக்காக மதீனா வந்தவர்கள் வந்த இடத்துல நோய் வாய்ப்பு அடக்கம் செய்யப்படுகிறார்கள் தாமதமா அன்னை ஆமினா அவங்களுக்கு கிடைக்கிது நபியனுடைய தாய் அன்னை ஆமினா அவர்களுக்கு கிடைக்கிறது இந்த தகவலை கிடைத்தவுடனே நபிகள் அவர்கள் உண்மையில் கவிஞர் அல்ல கவிஞர் அல்ல அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் போது அவர்களுக்கு நான் கவியை கற்றுத்தரவில்லை அவர்களுக்கு அது தகுதியும் என்று சொல்லுகிறார் கவி அவர்களுக்கு தேவையில்லை கவி பாடி திரிவது அன்னாருடைய கண்ணியத்திற்கு பொருத்தமில்லை என்று சொல்லுகிறார் ஆனால் நபி கருவில் இருக்கும் போதே நபியினுடைய தாய் தெளிவான சரியான பெண்கவியாக இருந்திருக்கிறார் தன் கணவனுடைய இறப்பு செய்தி கிடைத்தவுடனே தன் துக்கத்தை சோகத்தை குறிப்பிடப்படுகிறது கவலை வடிக்கும் வார்த்தையாக வார்த்தை வேறு என்ன செய்ய முடியும் இன்னைக்கு மாதிரி இருந்தால் ஜனாதாவை கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பலவிதமான நவீனங்கள் இன்னைக்கு இருக்குது நினைச்ச நேரங்களில் போய் கூட பார்த்துக்க முடியும் ஆனால் அன்னைக்கு அதற்கான வாய்ப்பில் தகவல் மட்டும் கிடைக்கிது கடுமையான கவலையிலே உறைந்து போன அன்னார் அதற்கு அடுத்து சில மாதங்கள் கழித்து அதரத் ரசூல் லாஹி சல்லாஹ் சொல்லம் அவர்களை ஈன்றெடுக்கிறார் அபிகல்லாஹி சல்லாஹ் சொல்லம் அவங்க பிறக்கும் போது தந்தை இல்லை என்பதே சரியான வரலாற்று குறிப்பு ரபிசல்லா அலுவலம் பிறந்த தேதி ஏற்கனவே நான் சொன்னேன் மாதம் ஒன்பது பிறை பனிரெண்டு குறிப்பிடப்படுகிறது நாள் திங்கள் கிழமை அதிகாலை நேரம் அதிகாலை நேரம் ரபிகள் நாயகம் சல்லல்லா அலுவல் செல்லம் வைத்துக்குள்ளே இருந்தப்போ அவங்க பிறக்கிற நேரத்தில் பல விதமான அற்புதங்கள் நடந்திருக்கிறது ஆனால் அற்புதங்கள் சம்பந்தமாக சொல்லப்படுகிற பல தகவல்கள் மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறது இப்படியும் சொல்லப்படுகிறது குழந்தை வயிற்றிலே இருந்த குழந்தைங்கிறது தாய்மார்களுக்கு அவ்வளவு கடுமையான வேதனை அல்லாஹின் திருத்துதர் புவிக்கு வரும்போது தன் தாயை எந்த விதத்திலும் சிரமப்படுத்தாமல் இப்படி சொல்லுவார்கள் வனம் யசோர் தன் வயிற்றிலே தாங்கி இருந்த கோலத்திலும் வந்துட்டாங்க அன்னை ஆவினார் அவங்க சொன்ன ஹரீர் முஸ்லிம் ஷெரீஃபிலே பயன்படுத்த முஸ்ரதே அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க சொன்னாங்க முகம் நபி ஏன் வெளிவந்த அவங்க கூட சேர்ந்து பெரியதொரு ஒளி பிளம்பு பெரிய ஒரு ஒளி கீற்று வெளிவந்தது அந்த ஒளியின் விளைவாலே இருக்கிற கோட்டைகள் எல்லாம் ஒளிர்வதை போல எதிரொலித்து பிரகாசிப்பதை போல் நான் கண்டேன்பாங்க நவி பிறக்கும் போதே அற்புதங்கள் தோன்றிருச்சு நபி பிறக்கும் போதே அவர் கூடையே சேர்ந்து ஒளி என்று வந்துச்சு அந்த ஒளியின் விளைவாலே முசரதே அகமது பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே சி இருக்கிற கோட்டை கொல்லாம் ஒளியை எதிரொலிக்க கண்டேன் சொல்லி அனுப்பப்படுது அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலீபிற்கு தகவல் சொல்லி அனுப்பப்படுகிறது தகவலை கொண்டு செல்பவர்கள் சுவை என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண் அப்துல் அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா வந்து தன்னுடைய பேர குழந்தைய தூக்கிட்டு போய் பேரக் குழந்தைக்கு முகமது என்று பெயர் வைக்கிறார்கள் முகம்மது வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி கூறுவார்கள் முகமது என்ற வார்த்தையை பெயராக குறிப்பிடுவது அன்றைய அறவியர்களிடத்திலே நடைமுறையில் இல்லை நபிக்குதான் முத முதல்ல முகமது பெயர் வைக்கப்பட்டதா இப்படி ஒரு கருத்து இருக்கிறது அவங்களுக்கு அல்லா வச்ச பெயர் அகமது இந்த உலகத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு அல்லாவிடம் மன்றாடப்படும் போது அல்லாஹ் அவர்களை கூறி அழைக்கும் பெயர் மஹமூத் அகமது முகம்மது மஹமூத் என்ற பெயர் நபிக்கு பெயர் வைக்கப்பட்டது முகமது பெயர் வச்சாங்க முத முதல்ல முகம்மதுங்கிற பெயரை வைத்தது யார் நபியினுடைய பாப்பனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் முத முதல்ல பெயர் வைக்கப்பட்டு தாய் தான் நபி அவர்களுக்கு பால் கொடுத்தாங்க அரபியர்களிடம் இந்த செவிழி தாய் பழக்கம்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் நாம் வாடுகின்ற பகுதிகள் அப்படி ஒரு பழக்கம் இல்லை குழந்த பிறந்தா மாற்றான் தாயிடம் கொடுத்து பால் குடிப்பதற்காக ஏற்பாடு செய்வாங்க அரபியில் அதுக்கு உறுதியா அப்படிம்போம் செவிழி தாய்மார்கள் நபியனுடைய தாய் ஒரு வார காலம் ஒரு வார காலம் அவங்களுக்கு பால் கொடுத்தாங்க ஒரு வார காலத்துக்கு அப்புறம் தாய் ஆமினா அம்மையவர்கள் அதுக்கடுத்து சொல்ற ஒரு அடிமைப்பன் இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நபியினுடைய பெரிய தகப்பனார அபுல் அஹப் பெரிய தகப்பனார் அப்துல் முத்தலீபுடைய இன்னொரு மகன் அபுல் அஹபின் உடைய அடிமை பெண் அவங்களுக்கு மசுரோஹ அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை இருந்துச்சு அந்த மசுரோகக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னால நபியனுடைய சிச்சா நபியனுடைய பாட்டனாருக்கு இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு அதற்கு ஹம்சாரலியல்லாகும் என்று அறியப்பட்டவர்கள் ஹம்சாரதியா அவங்களுக்கும் அந்த துவைபா பால் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த சுவை பாதா நபிகள் நாயகம் இரண்டாவது பால் கொடுத்த பெண்மணி அவங்க எவ்வளவு காலம் பால் கொடுத்தாங்க ஒரு வார காலம் பால் கொடுத்திருப்பாங்க வரலாற்று ஆசிரியர்கள் சரியாக சொல்லவில்லை அதிகபட்சமாக நாலு மாத காலம் அண்ணல் நபிக்கு பால் கொடுத்தார்கள் நாலு மாச காலம் இந்த சுவை பெண்மணி பால் கொடுக்கிறார்கள் அதுக்கப்புறம் நபியினுடைய பாட்டனார் நபியை முகமது வெளியூருக்கு அல்லது வெளி இடத்துக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்கிறார்கள் கேள்விப்பட்ட பெயர் அன்னை ஹலீம தூ சாதியாரது எல்லா ஹலீமா சாதியாகிற கோத்திரத்தை கூட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க தன்னுடைய வரலாறு சொல்லுவாங்க நாங்க இங்க என்னுடைய பால் குடி குழந்தையும் நாங்கள் பயணிப்பதற்காக உள்ள வாகனமான ஒரு பெண் கழுதையும் எங்களுக்கு உணவு தருவதற்காக வயது முதிர்ந்து கிளண்டு போன ஒரு பால் கறந்து கணவன் அன்னை ஹலீமா அவங்களிடம் பால் குடிக்கிற அவங்களுடைய சொந்த குழந்தை பேர் வர்றாங்க இந்த டீம்ல இவர்களுடைய சில தோழி பெண்கள் மக்காவுக்கு வந்துடுறாங்க முகமது நபி அவர்கள் எடுத்து கொடுக்கப்பட்டார்கள் எல்லா பெண்களிடமும் முகமது நபி சொல்லும் கொடுக்கப்பட்டாங்க எல்லார்ட்டையும் கொடுக்கப்பட்டு கடைசியா தான் ஏன் வந்தாங்க யார்த்தையெல்லாம் கொடுக்கப்பட்டார்களோ எல்லாரும் மறுத்துட்டாங்க ஏன் மறுத்தாங்க காரணம் சொல்றாங்க நாங்கள் குழந்தையை பால் கொடுப்பதற்காக தேடி வந்திருப்பதே கூலிக்காகத்தான் கூலி கிடைக்கும் வாழ்கின்ற இடம் பஞ்சமானது கூலி கிடைக்கும் என்று தந்தை தான் கொடுப்பார் தந்தை இருந்தால் தான் கணிசமாக கொடுக்கப்படும் தந்தை இல்லாத அநாதை குழந்தைக்கு யார் தருவார் குறைவான அளவு தானே கிடைக்கும் எனவே கொடுக்கப்பட்ட எல்லோரும் மறுத்துவிட்டார்கள் என்னிடம் கொடுத்தார்கள் நானும் மறுத்துவிட்டேன் முதல்லிருச்சு கடைசி வரை குழந்தை கிடைக்கல பால் கொடுக்கிறது கடைசி வரை குழந்தை கிடைக்கல நிலை வந்தவங்க எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட வந்த பெண்கள் எல்லாம் குழந்தைகளோடு திரும்பும் நான் வெறுங்கையாக திரும்புவதை வெறுக்கிறேன் வெக்கப்படுகிறேன் எனவே வேறு வழி இல்லை அந்த அநாத குழந்தையாவது நாம எடுத்துக்கலாம் வேற வழி இல்லை பெருமக்களை அல்லாஹ் வளர வைக்க வேண்டும் இவர்களுடைய பொறுப்பில் அன்னார் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான் எனவே தேவையான கட்டாயத்தை ஏற்படுத்துகிறான் வேற வழி இல்லை அன்னை அலிவா அது அல்லாங்க தெளிவா சொல்லுவாங்க எடுத்து வந்து அந்த குழந்தையை கொண்டு வந்து நான் அமரும் போது முதல் முதலாக என் மடியிலே வைத்தேன் என் குழந்தைக்கு கொடுப்பதற்காக இதுவரை என் மடியிலே பால் இல்லை உன்ன உணவில்லாததாலே ாலேய்ந்து போய் கிடந்த என் பால் மொழி இந்த குழந்தையை நான் மொழியில் வைத்த உடனே மொழியிலே ஒரு வார்த்தை திமறி நின்னது நான் அந்த குழந்தையை வைத்தேன் வயிறார குடித்தார் இவர் குடித்து முடித்த பின் என்னுடைய குழந்தையை நான் கொடுத்தேன் அவரும் வயிறார குடித்தார் இருவரும் சேர்ந்து தூங்கினார்கள் சொல்லுவார்கள் என் மகன் ஒரு நாள் கூட இரவுதில்லை அவன் இருந்த போது நாங்களும் தூங்கியதில்லை அழுது கொண்டே இருப்பான் பதிவு செய்யப்பட்ட வரலாறு சில அறிஞர்கள் இப்படி சொல்லுவார்கள் அன்னை ஹலீமா நபிகள் நாயகத்திற்கு பால் புகட்டினார்கள் என்பது ஒரு புறம் இருக்க ஹலீமாவுடைய மடிக்கு பால் கொடுத்ததே அண்ணல் தான் அண்ணனுடைய தான் ஹலிமாவை பால் கொடுக்கும் தாயாக தர உயர்த்தி இருக்கிறது உயர்த்தி இருக்கிறது ஹலிமாவுடைய மடி பால் சுரக்க இரண்டு குழந்தைகளும் குடித்து தூங்குகிறது அன்னை ஹலீமா சொல்லுவாங்க அதுக்கடுத்து என் கணவர் ஒரு சட்டியை ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு நாங்கள் பால் குடிப்பதற்காக ஓட்டி வந்த ஒட்டகம் அரபியிலே ஷாரிஃபா என்று சொல்லுவார்கள் ஷாரிஃபா வயது முதிர்ந்து தளர்ந்து போன பெண் ஒட்டகத்திற்கு ஷாரிஃபா என்று சொல்லுவார்கள் பால் கொடுக்கிறதுக்காக நாங்க ஓட்டிட்டு வந்த அந்த ஒட்டகத்தை என்னுடைய கணவர் தேடி போனார் அது நன்றாக மடியிலே பால் சுரந்து நிற்கிறது ஆச்சரியம் பால் பீச்சு நிறைய என் கணவரும் கொடுத்தாரு என்னைய கூப்பிட்டு எனக்கும் நிறைய கொடுத்தாரு நாங்களும் வயிறார குடித்து அன்றுடைய அன்று இரவு தூங்கினோம் காலையில எந்திரிச்சோட என் கணவர் சொன்னாரு என் கணவர் என்னை பார்த்து சொன்னாரு ஹலீமா ஒரு பறக்கத்து நிறைந்த நல்ல சந்ததியை அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்டால் ஏதோ வரக்கத்தான சந்ததி நமக்கு கிடைத்திருக்கிறது நினைக்கிறேன் நீளமான வரலாறு ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு கிளம்புறாங்க நபிகள் நாயகத்தை தூக்கி கொண்டு வரும்போதெல்லாம் நடப்பதற்கு தருமா தடுமாறிய அவர்களுடைய பெண் கழுதை எந்த தோழிகளோடு சேர்ந்து வந்தார்களோ எல்லா தோழிகளும் அவர்களை கடிந்து கொண்டார்கள் வேகமாக வேகமாக போகும்போது நிலைமை கொஞ்சமாவது வரும்போது கூட தொடர்ந்து வரல ஏன்னு கடிந்து கொண்டவங்க நடக்க முடியல பெண் கழுதை வாகனத்திற்காக பயணத்திற்காக பயன்படுத்தப்படுகின்ற பழக்கம் இருந்திருக்கிறது போகும்போது அர்ப்பணி அலை நான் இறக்கப்படும் கேள்வி கேட்டுட்டான் சொல்லுவாங்க பால் கொடு குடிப்பதற்காக எங்களிடம் தங்கி இருந்த இரண்டு வருடமும் எங்களுக்கு தீராத வரக்கத்தை முகமது அனுப்பித்திருந்தான் பஞ்சமான பகுதியாக இருந்தாலும் எல்லோர்களுடைய கால்நடையும் மேய்ச்சலுக்காக சென்று வெறு திரும்ப வரும் எல்லா கால்நடைகளும் மடிகளும் ஒட்டி போயிருக்கும் என்னுடைய கால்நடை வயிறார உண்டு அவைகளுடைய செழித்து வரும் எல்லா மக்களும் அவங்களுடைய மேய்ப்பாளர்களை பார்த்து திட்டுவாங்க நீங்க மண்ணா போக நீங்க நாசமா போக இந்த ஹலிமாவுடைய மேய்ப்பாளர்கள் எங்கே போறாங்கன்னு பார்த்திருங்க கூட சேர்ந்து போங்க ஏன் அவங்களுடைய கால்நடை மட்டும் எப்படி பாலி உருவாதி கிடைக்குது ஏன் உங்களுக்கு மட்டும் கிடைக்கல எல்லாரும் சிட்டு அண்ணல் நபியினுடைய மறக்க சார்ந்தவர்களையும் உலகியலிலும் வாழ வைத்திருக்கிறார்கள் ரெண்டு வருஷம் முடிஞ்சு ஏன்னா இஸ்லாமிய முறைப்படி பால் கொடி காலம் ரெண்டு வருடம் ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே அன்னை ஹலீமா குழந்தைக்கு பால் குடிச்சு மறக்க கணவனும் மனைவியும் சேர்ந்து பேசுறாங்க இனி குழந்தைய நாம ஒப்படைக்கணும் தந்தை இல்லா குழந்தை இந்த எங்கள்ட்ட நா என்னவாவது சொல்லி குழந்தையை உடன் அழைத்து வர வேண்டும் தீர்மானத்தோடு தான் போறாங்க போனா அன்னை ஆமிரா தன்னுடைய மகன் தான் பொறுப்பில இருக்கிறதையே விரும்புறாங்க விவரம் அவங்களுக்கு தெரியல இவங்க ஒரு மாதிரிய பேசி அப்படி இப்படின்னு சொல்லி நாங்களே வளர்க்க பொறுப்பு சமாதானம் பண்ணி எடுத்துட்டு வந்தா அன்னை ஹலிமார் அதை தன்னுடைய குழந்தைகளை விடவும் அண்ணலாருக்கு முன்னுரிமை கொடுத்து தன்னுடைய குழந்தையை போலல்லாது அதை விடவும் உயர்வாக சீராட்டி பாராட்டி வளர்த்திருக்கிறார்கள் அண்ணல் நபி சொல்லாஸ்லாம் என்று சொல்லாம் அற்புதம் இதற்கிடையிலே ஒரு தகவலை நான் பதிவு செய்து கொள்கிறேன் இறுதி காலத்திலே முகமதும் நபி சல்லல்லாஹும் சல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி முன்னால் சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களுடைய வேதன்களிலே நன்றாக தெளிவாக முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது நவி என்று ஒருவர் உதிக்கின்ற மண் எப்படி இருக்கும் ஊர்வாக சொல்லப்பட்டிருந்து முன்னுள்ள வேதத்தை நாம் கொடுத்தோமே அந்த வேதம் படித்து கற்று தேர்ந்தவர்கள் முகமது ரபியை பார்த்தால் இவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று யாரும் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பார்த்த மாத்திரத்திலேயே இவர் அல்லாஹுடைய தூதர் என்று தெரிந்து கொள்வார்கள் எப்படி என்றால் தான் பெத்த குழந்தைய கூட்டத்தில் சமூகத்தோடு நிற்கும் போது இது ஏம்புள்ளதா ஏம்புள்ளதான் யாரும் அடையாளம் காட்டாமலே எப்படி தெரிஞ்சுக்கிறாங்களோ என்னுடைய குழந்தை பத்து பேரில் ஒரே மாதிரியான நூறு குழந்தை கூட நின்னா கூட இது என் குழந்தைதான்னு சொல்லி யாரும் எனக்கு அறிமுகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை முகமது நபியை பார்த்த மாத்திரத்திலேயே முன்பின் பார்க்காதிருந்தாலும் கூட பார்த்த உடனேயே இவர் அல்லா உடைய தூதர்னு தீர்மானிக்க முடியும் அந்த அளவிற்கு நபியினுடைய அங்க லட்சணங்கள் முன்னால் பதியப்பட்டிருந்தது முன்னுள்ள வேதங்கள் வேதங்களை படித்து கற்றுத் தேர்ந்த ஒரு சஹாபி ஹசரத் அப்துல்லாஹிப் சலாம் அவங்க முஸ்லீமாக மாறி வந்தாங்க ஒரு தர்மத்திலே அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது உமரது போது முகமது நபியை பார்க்கின்ற முதற் தெளிவாக தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறானே நீங்கள் வேதம் படித்தவர் தானே முகமது நபியை முதல் முதலாக அப்படி ஒரு உள்ளுணர்வு அப்படி ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைத்ததா வேதம் படிச்சவங்க இல்லை பழைய வேதம் அவங்களுக்கு தெரியாது எனவே இப்படி ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு நீங்க வேதம் படிச்சுட்டு இஸ்லாமத்துக்கு வந்தவங்க வேதத்தில் பத்தி படிச்சிருக்கிறீங்க முகமது ரபியை பார்க்கும் இப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்ததா அதற்கு அப்துல்லா சலாம் ரவினு சொன்னாங்க நான் என் குழந்தையை தெரிவதை விடவும் தெளிவாக தெரிந்து கொண்டேன் கொஞ்சம் முரண்பாடான பதில் நாம நம்முடைய குழந்தைய பார்க்கையில எந்த சந்தேகமும் வராது என் குழந்தை மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டே என்னுடைய ஏனென்றால் சொன்னாங்க என் குழந்தையை ஏன் குழந்தைதான்னு நான் எப்படி தெரிகிறேன் என்னுடைய மனைவி என் குழந்தைன்னு சொன்னதனால்தானே ஒரு கால் ஒரு வாதத்துக்கு எனக்கும் தெரியாமல் என்னுடைய மனைவி எனக்கு துரோகம் செய்திருந்தால் நான் போயிருந்த அறிமுகப்படுத்தினால் இப்படி கூட மிகைப்படுத்தி சொல்வது என்னுடைய குழந்தையிலே இது ஏன் குழந்தையா அப்படிங்கிற கேள்விக்கு குறைந்த இப்படி கூட ஒரு சந்தேக வாய்ப்பு நான் நவிய பார்க்கும் போது இந்த சந்தேக வாய்ப்பு கூட இல்லை ஒரு கூட்டேர்ந்தவர்கள் ஆரம்பத்தில் இருந்து காலம் சொல்லி பிறக்கும்ியமா கொடுத்த ஒரு சந்தைக்கு கணவனும் மனைவியும் ஹலீமாவும் அவர்களுடைய கணவனும் தன்னுடைய குழந்தைகளையும் முகமது நபியையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு ஒரு சந்தைக்கு போறாங்க ஒரு சந்தை சந்தையில் வேகமாக சந்தை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு இடத்துல முகமது நபி சல்லா விளையாடி கொண்டிருக்கிறாங்க ஆறு வயதை விடவும் குறைந்த குழந்தை சின்ன குழந்தை சிலர்கள் வருகிறார்கள் அந்த விளையாடுற குழந்தையை உத்து கவனிக்கிறார்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு இந்த குழந்தையினுடைய தாயாராகிய ஹலீமாவிடம் வந்து விட்டார்கள் வந்து இந்த குழந்தைய பத்திய தகவல் கேட்கிறார் அந்த குழந்தை பேர் என்ன அந்த குழந்தை கருவுல இருக்கும் போது எப்படி எல்லாம் இருந்தது அந்த குழந்தை பிறக்கும் போது என்னென்னவெல்லாம் நடந்தது ஹலீமா அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களை பெற்ற கருவுற்றிருந்த தாய் சொன்ன கதையை பூராவுமே சொன்ன தகவலை பூராவுமே தான் அனுபவித்ததை போன்று நேரடியாக சொல்லுகிறார்கள் கருவுல இருக்கும்போது இப்படி இப்படி இல்லாமல் நடந்துச்சு அவர்கள் கிரேகிப்பது போன்று போட்டு உற்சாகமா வாங்குறாங்க அவங்களுக்கு எதிர்பார்க்கறது எல்லாம் கிடைக்கிறது மாதிரி தெரியுது தலையாட்டி தலையாட்டி தகவல்களை வாங்குகிறார்கள் கடைசியில கேட்டாங்க இந்த குழந்தையினுடைய தாய் யார் அம்மா சொல்லிட்டாங்க நான் தான் அந்த குழந்தையினுடைய தாய் இந்த குழந்தையினுடைய தந்தை யார் தன்னுடைய கணவனை அந்த குழந்தையின் தந்தையாக இருப்பது முகமது ரபியினுடைய தந்தை இளம் வயதிலேயே அல்லது பிறப்பதற்கு முன்னரே இறந்து விடுவார் நபியினுடைய ஜீவிய காலத்தில் தந்தை இருக்க மாட்டார் அவர்கள் கெற்றது ஒருவரை பார்த்து ஒருவர் தேடும் குழந்தை அதுவல்ல ஏனென்றால் அந்த குழந்தையின் தந்தை அதோ நிற்கிறார் கிளம்புங்கன்னு கிளம்பிட்டு போயிட்ட ஒரு வாரத்துக்கு இந்த குழந்தைக்கு தந்தை இல்லைன்னு சொல்லி இருந்தா கடைசியில அல்லாஹ் அந்த நூலடி தருணத்துல பெரட்டி விடலன்னு சொன்னா அல்லாஹுடைய நாட்டம் எல்லாவற்றையும் வென்று வரும் வென்று வரும் பொறுப்பிலே சுமார் நாலு வயது வரை அல்லது ஐந்து வயது வரை இருக்கிறார்கள் ஒரு தருணத்திலே குழந்தைகளோடு குழந்தையாக சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வீட்டுக்கு வெளியே குழந்தையோட குழந்தையா சேர்ந்து வீட்டுக்கு வெளியே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறார்கள் திடீர்னு குழந்தைகள் எல்லாம் கதறிக்கிட்டு ஓடிபடுறாங்க அம்மாவுடன் சொல்லுகிறார்கள் தாயே அந்த அரபி பையன் அவரை யாரோ கொன்று விட்டார்கள் வெள்ளை உடை அணிந்த ரெண்டு பேர் வந்தாங்க அந்த குழந்தைய கொண்டுட்டாங்க ஓடுகிறார்கள் ஒரு சுகத்துக்கு அருகாமையில் நாம புரிய சொல்றதா இருந்தால் விக்கித்து விரைத்து போய் நிற்கிறார்கள் முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன நடந்துச்சுன்னு கேட்டா ரெண்டு பேர் வந்தார்கள் இறை தூக்கி கிடத்தினார்கள் போட்டு என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள் அதிலிருந்து ஒரு பகுதியை சதை கட்டியை பிரித்தார்கள் சொன்னா நபியாக மாறியதற்கு சொல்லுவார்கள் அவர்கள் என்னுடைய இதயத்திலே முத்துக்களும் மாணிக்கங்களும் தண்ணீர் எடுத்து வரப்பட்ட ஜக்குகளும் கொண்டு வரப்பட்ட அழகாக சொல்லுவாங்க கழுவப்பட்ட உள்ளம் என்ற பெருமை நம்முடைய நபியின் உள்ளத்திற்கில்லை நமது நபியின் உள்ளத்தை கழுவுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தண்ணீர் என்ற பெருமை ஜம்சமிற்குத்தான் என்பார்கள் நெஞ்சத்தில் கடைசி காலம் வரை தைக்கப்பட்ட அடையாளத்தை நாங்கள் பார்ப்போம் ஏன் அடையாளம் இல்லாம அல்லாவினால மூட முடியாதான்னு கேட்காதீங்க பிளந்து எடுக்கப்பட்டது உண்மைதான் என்று மனித குலத்திற்கு வரலாற்று ஆசிரியர்களிடம் மாறுபட்ட கருத்து இருக்கிறது நவீனம் நாலு தடவை பிழக்கப்பட்டிருக்கு நெஞ்சம் பிழக்கப்பட்டிருக்கு அப்படியே நெஞ்ச பொழந்து உள்ளுக்குள்ள இருக்கிற கல்வ எடுத்து கழுவுறது கல்வ எடுத்து கழுவுறது அது மாதிரியான ஒரு அறிவியல் இன்று வரை வரவில்லை இனிமேல் வருவதற்கான சாத்தியமும் இல்லை உள்ள நெஞ்சம் ஒரு சின்ன அடைக்கணும்னா அதுக்கு ஏக சேஃப்டி வேண்டியது இருக்கு பல நேரங்களிலே எல்லா சேப்டிகளையும் தாண்டி ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிறது மனிதருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியலை நபிசல்லா அலிசல்லுடைய நெஞ்சங்கள் நாலு முறை முன்முறை பிளக்கப்பட்டிருக்கு அதுல ரெண்டு முறை தெல்ல தெளிவாக அதி சாதாரண தரோடு இருக்கிறது ஹலீமாவுடைய வீட்டிலே வளர்ந்த இந்த தருணம் இரண்டாவதாக நபிகள் நாயகம் மேராஜுக்கு போறதுக்கு முன்னால நபி மேராஜுக்கு போறதுக்கு முன்னால ஏன்னா சாதாரணமான இந்த இதயத்தோடு போய் மலக்கூத்து சமாவார்த்த நாம பார்க்க முடியாது ஒவ்வொரு பொருளுக்கும் எல்லாம் ஒரு கெப்பாசிட்டி வச்சிருக்கிறான் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய இதயத்திற்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு போல் இருக்கு மலக்கூத்து சமாவார்த்த பார்க்கறதுக்கு அல்லாருடைய அடி அதிசயங்கள் அற்புதங்களை பார்ப்பதற்கு இந்த இதயம் போராது போல் தெரிகிறது அதனால நபியை இஸ்ராலுக்கு அழைத்து செல்லும் போது இரண்டு தடவை தள்ள தெளிவாக இருக்கிறது இன்னொரு முறை நபியினுடைய பத்தாவது வயதுல அபு தாலிபுடைய பொறுப்பில் இருக்கும் ஒரு முறை நெஞ்சம் பிழக்கப்பட்டதாகவும் நபிக்கு நபி பட்டம் கொடுக்கும் போது ஒரு முறை நெஞ்சம் பிழைக்கப்பட்டதாகவும் இருக்கும் போது ஹலீமாவுடைய சொன்ன உடனே அன்னை ஹலீமாவுக்கு என்னென்ன விவரம் புரியல என்னமோ நடந்திருக்கு குழந்தை என்னமோ சொல்லுது பயந்து போய் ஏதாவது ஒண்ணானா நாம பொறுப்பாய்வோம் நேர கொண்டு வந்து அம்மாட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க குழந்தை ஒப்படைத்துலீவா அவர்களிடம் வாழ்ந்த காலம் வயதோடு முடிந்து விட்டது மூணு வயசுல தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு முகமது முன்மூல்ல சொல்லுவாங்க இல்லை நாலு அல்லது ஐந்து வயதுகளில் தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி என்ற வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது அதுக்கப்புறம் கொண்டு வந்து தாயுடைய பொறுப்பிலே விடப்பட்டு விட்டது தாயிடம் குறைந்த காலம் மட்டுமே அண்ணன் நபி சொல்லல்லா சிலம் இருக்கிறார்கள் குறைந்த காலம் அதுக்கப்புறம் திடீர்னு அன்னைக்கு இறந்து போன காலம் சென்ற தன்னுடைய கணவனை அவருடைய கபுரை சந்திக்க வேண்டும் ஜியாரத் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது மௌத்தாக்கான நபியினுடைய தகப்பனார் அப்துல்லா விட்டு சென்ற சொத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அப்துல்லா விட்டுட்டு போன சொத்து மூணே மூணு சொத்து விட்டுட்டு போயிருந்தார் ஐந்து ஒட்டகைகள் விட்டுட்டு போயிருந்தார் ஒரு சிறு ஆட்டுக்கூட்டம் பித்தாட்டு மரம் என்று சொல்லுவார்கள் அரபியிலே ஒரு சிறு ஆட்டுக்கூட்டம் சில ஆடுகளை கொண்ட ஒரு மந்தை சின்ன மந்தை ஒன்றை விட்டு போயிருந்தார் அதுக்கடுத்து ஒரு அடிமை பெண் நீக்குல வர்க்கத்தைச் சேர்ந்த ஒரு அடிமை பெண் ஒன்றை விட்டு போயிருந்தார் அவங்க பேர் பரிகா அவங்களுக்கு உம்மு ஐமன் என்று பெயர் அன்னை உம்மு ஐமன் அது எல்லா பின்னால் இவங்க நபியை கொண்டு உம்மினாக ஆனாங்க உம்மு ஐமனின் மீது நபி அளப்பரிய அன்பும் பற்றும் வைத்திருந்தாங்க தன்னுடைய சொந்த தாயை போலவே உம்மு உம்மு அன்னை கடைசி வரை ஒரு காலத்துக்கு பின்னால நபிகள் நாயகத்தினுடைய நெருங்கிய சகாபி நபி நபியின் நேசர் என்று பெயர் பெற்ற அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு மற்றும் உம்மு ஐமன் தம்பதியருக்கு பிறந்த குழந்ததா அதரது உசாமத் திபின் உசைத் ரதி அல்லாஹான் அதரது உம்மு ஐமன் ரதி இந்த அன்னை ஆமீனாவுக்கு தன்னுடைய கணவனுடைய கவரசியாரச் செய்யணுங்கிற எண்ணம் வந்தபோது தான் தன்னுடைய அந்த அடிமை பெண் உம்மு ஐமன் தன்னுடைய மகன் தோழமைக்காக தன்னுடைய மாமனார் அப்துல் முத்தலிபையும் அழைத்துக் கொண்டு ஒரு ஒட்டகத்தில் மதீனாவுக்கு கிளம்புறாங்க மதீனாவில் வந்து சுமார் ஒரு காலம் என்றும் குறிப்பிடப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட காலம் மதீனாவிலே தங்கி இவர்களுடைய உறவுகள் மதீனாவில் இருந்தார்கள் தன்னுடைய கணவனுடைய கபரை சயாறு செய்தார்கள் வருகின்ற வழியிலே தன்னுடைய கணவனுடைய கபரை பார்த்து விட்டு வரலாற்றிலே இப்படி கூறப்படுகிறது சொல்லுவதற்கு சிரமமாகத்தான் இருக்கிறது தன்னுடைய தந்தையினுடைய கபருக்கு முன்னர் நின்ற நபிகள் நாயகம் சொல்லல்ல அவர்கள் சொல்லம் தாய் அறிமுகப்படுத்துகிறார்கள் இதுதானப்பா உன்னுடைய தந்தை என்று நீண்ட நேரத்தில் இருந்து முகம் புதைத்தவர்கள் கையை முகத்தை விட்டு எடுக்காமல் கடைசி வரை அழுது கொண்டே இருந்தார்கள் இனிமேல் இருக்க முடியாது என்ற நிலை வந்து ஒரு குறிப்பிலே இப்படி வருகிறது அஸ்தமமாக நெருங்கி விட்டது தாய் தன்னுடைய மகனை கையை பிடித்து இழுக்கிறார்கள் குழந்தை வர மறுக்குது இழுத்துட்டு வர்றாங்க பின்னால் அப்படியே குழந்தைஸ்ல வருதுக்கு அப்புறம் பார்த்துருக்கேன் அழுது கொண்டே தன்னுடைய குழந்தையை இழுத்துட்டு வந்தாங்க அண்ணே அமினா அம்மையார் அவர்கள் எழுத்துட்டு வந்தாங்க வருகின்ற வழியிலேயே நோய்வாய்பட்டாங்க கொஞ்சம் தூரம் கடந்தாங்க மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில இருக்கிற அபுவாங்கிற இடத்துல அன்னாரும் மரணமாகிறார் தன் தாயையும் தரது ரசூலுல்லா ஹிசல்லுல்லாஹ் அல்லம் அவர்கள் இழக்கிறார் அப்போது அவர்களுக்கு சரியாக வயது ஆறு வயது நடந்து கொண்டிருக்கிறது என்று சரியான வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது அப்படியே அவர்களை தாதா தாத்தா அழைத்து வருகிறார்கள் மக்காவிற்கு அன்றிற்குரிய பிற மக்களே தன் தந்தையை தாயின் கருவில் இருக்கும் போதே தன் தந்தையின் கபரை தான் பார்த்தார்கள் முகம் பார்த்தில்லை அண்ணல் நபி சொல்லலாம் தன் தாயை சரியான பிராயம் ஆறு வயதிலே இழந்ததாக வரலாறு சொல்லுகிறது மக்காவிற்கு திரும்புகிறார்கள் அண்ணலாருடைய வாழ்வு தொடர்கிறது இன்ஷா அல்லா வரலாறை தொடர்வோம் அல்லாஹுல்லாலமீன் மார்க்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய தௌஃபிகளை நமக்கு வழங்குவனா அல்லாஹுடைய அருளையும் ரஹமத்தையும் நிறைவாக பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சமூக மக்களையும் தாக்கியிருள்வானா வா ஒரு அலமது இல்லாஹ் ரபுல்லமீன் அலாமிகம் வரமத்துல்லா வரகா